யர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமையிலும் கடல மாவு ஒரு கப் கெட்டி தாயி ஒரு கப் உப்பு ருசிக்க சர்க்கரை ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு கடுகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் பச்சை ரெண்டு கொத்தமல்லி தாழி சிறிது தேங்காய் துருவல் கால்முடி பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிக்கை செய்யும் முதல்ல நம்ம வந்து கடலை மாவு நல்லா ஜலிச்சிட்டு கட்டி இல்லாம ஒரு பவுல்ல எடுத்துப்போம் அது கூட கிட்டி தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் சக்கர ஒரு ஸ்பூன் உப்பு ருசிக்கத்தா மாதிரி மஞ்ச பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த கடலை மாவுல வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிப்போம் ஏன்னா வேக வைக்கும் போது வந்து சீக்கிரம் கடலை மாவு வீழ்த்துக்கும் தயிரை கிட்டி ஆயிடும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கலந்துட்டு நல்லா கலந்து கொஞ்ச நேரம் வச்சிருவோம் உருட்டும் அப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வானல் வச்சு வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் காஞ்சதும் இந்த ஒரு கடலை கலவை எடுத்து அதில் கொட்டி நல்லா கலறிட்டே இருப்போம் நல்லா கலருவோம் நல்லா வேகிடும் பசு வாசனை போகிற அளவுக்கு ப நல்லா வெந்த உடனே அதை எடுத்து ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு அதில் நல்லா பருப்பி வச்சிடலாம் பறிப்பி வச்சிட்டு இன்னொரு ஸ்டவ் பார்த்து வச்சுட்டு இன்னொரு வானல் வச்சு ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் போட்டு புரிஞ்சதும் பெருங்காயத்தூள் ஒரு போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிக்கலாம் தேங்காய் துரிப்போம் கொத்தமல்லி தலை ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம் இந்த பிளேட்டில் கொட்டி பரப்பி வச்சிக்கொள்ளி வந்து ஆறினதும் நீட் நீட்டாக டேப் மாதிரி கட் பண்ணிவிடுவோம் கட் பண்ணிவிட்டு அது ஒரு சுருட்டு சுருட்டிட்டு அதுக்கு மேலே இந்த தாளிச்சா கடுகு சீரகத்தை எல்லாம் கொட்டிடுவோம் கொட்டிட்டு பச்சை மிளகா சாப்பிட்ணு தேங்காய் துருவல் கொத்தமல்லி தாய் இதெல்லாம் அப்படியே மேலே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தோன்னா சூப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கான்வி தயார் ட்ரை பண்ணி பாருங்க வரவுகளே மீண்டும் சந்திப்போம்